முறையை நபிவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல செய்து காட்டியும் இருக்கின்றார்கள் சேவை நபி அவர்கள் சொல்வார்கள் உணவை பற்றி சொல்லக்கூடிய வேலையில் மனித முழு நிலை நிறுத்தோடு பல கருத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் தேனை கலந்து கொடுக்குகின்றார்கள் இதை சொன்னும்பி உங்களுடைய நனவுகளை நீங்க செய்த நற்கருமங்களுக்கு கூலிகளை உலகத்திலேயே எடுத்துக்கொண்டு அதை அனுபவிக்க முடிக்கப் போகின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அதனால நான் செய்த நனவுகளுக்குரிய கூலிய இந்த உலகத்திலேயே அனுபவித்து முடிக்க முடியாது என்று சொல்லி அவருக்குமர் முறியல்லாகும் அனுபவம் என்ன செய்தார்கள் அந்த தேன் நீரை கூட குடிக்க மறைச்ச விட்டார்கள் மற்றொருந்தர்ப்பத்தில தன்னுடைய சந்திக்க நான் சாப்பிட மாட்டேன் என்றே ஒரே பாத்திரத்தில் இரண்டு வகையான உணவு இருந்ததை கூட அமர்வதையல்லாக சாப்பிடாமல் விட்டு விட்டார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்த தருதியும் அதே மாதிரி ஒரு தரவத் வருகின்றது அவர்கள் மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடுவார்கள் வந்த வேளையில அதற்கு அப்துல் அஹிபின் வீட்டில் இந்த இறைச்சி என்ன சொன்னார்கள் விரும்பினேன் எங்களுடைய உள்ளம் இதை அதனால் விரும்பியதோடு நான் வாங்கி அதை சமைத்து விட்டேன் என்று சொல்லவுடன் செய்வதற்கு அவன் எதை விரும்புகின்றோ அதை உடனடியாக வாங்கி சாப்பிட்டால் அடையாளம் என்று மகன் பல நாட்களுக்கு கண்டித்தார்கள் யாருக்கு பத்துவாவுடைய அடிப்படையில் அவருடைய அடிப்படையில் அதை வேண்டுமென்று கூறக்கூடிய அளவுல எளிமையான முறையை கையாண்டிருக்கின்றார்கள் மகள்னடியாக வாங்க அடையாளம் என்று குறிப்பிட்டார்கள் நபி அவர்கள் கூட பல யமனுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது பல அறிவுரைகளை சொன்னார்கள் அவர்கள் விளையாட்டு போன்ற அந்த செலவழிக்க மாட்டார்கள் எளிமையை அவர்கள் வறுமையை என்றுபலுக்கு நபி அவர்கள் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள் நபியுடைய வழியை விட்டுவிட்டு வழியை பின்பற்றினால முதலாவது நமக்கு உணவு பாரமாக இருக்குது அதில் விசேஷமாக நாம் பார்க்கலாம் திருமணங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் வசவகையான அடிப்படையினர் உணவுகள் சமைக்கப்பட்டு அங்கே எத்தனையோ வச வகையான வீண் விரயங்கள் ஏற்படுகின்றது அதிலும் ஒரு சிலர்களை நாம் பார்க்கலாம் விருந்து வீட்டுக்கு சென்றால் அங்கே சாப்பிட்டுக் இருக்கிறாங்க சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில் அந்த தட்டையை வலித்து சாப்பிடுவதற்கு வெச்சம் அவர்களுக்கு எந்தோற்று மன பழக்கத்திற்கு தெரியாது அதனால அதை வலித்து சாப்பிடுங்க குடித்தா அதை முழுமையாக நினைப்பாங்க வேற மாதிரி நினைத்துக் என்பதற்காக தட்டை வலுத்து சாப்பிடுவதில்லை கைகளை சூப்பிடுவதில் பானங்களை முழுமையாக குடிப்பதில் உணவிலையும் அந்த கைகளையும் சூக்கி சாப்பிடுவதில்லை அந்த பானங்களையும் இது அந்நியவர்களுடைய ஒரு முறை எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்க சாப்பிடக்கூடிய வேலையில அந்த சட்டையு அந்த தட்டையை வலித்து சாப்பிட்டு உங்களோட கைகளை சூப்பி நீங்க துவா செய்கின்றது சகைகான ஹதீசில நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த தட்டை கூறுமாம் அட்டக்க கல்லாகும் எனக்கு தனியை நில சேத்தான் சேத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்லா உன்னை நலகத்திலிருந்து பாதுகாப்பானாக அந்த தட்டை நமக்காக துவா செய்வதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இதிலையும் அந்நியவர்கள் கூட கலாச்சாரம் பின்பற்றப்பட்டு விட்டது இன்று உயர்ந்த இடத்திற்கு செல்ல செல்ல சில இடங்களில் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் நீங்க சேர்ந்து சாப்பிட்டா அதுல பறக்கத்திற்கும் அந்த பொப்பையை கொண்டு வந்தது அந்த பறக்கத்தை இல்லாமல் ஆப்பதற்கு நாங்க பார்க்கலாம் சில இடங்களில் பொப்பை வச்சிருப்பாங்க அந்நியவர்கள் மாதிரி சிங்களவர்கள் மாதிரி உள்ளங்க சாப்பிடணும் உட்காருவதற்கு இடம் இல்லை அதை வெச்சு சாப்பிடுவதற்கு இடம் இல்லை அதை பெரிசா நினைச்சு சொல்றாருந்து மேலான பெரியாரளேபர்கள வாங்கிக் கொண்டு வந்து என்று கூறக்கூடிய அளவு போதுமான ஆடை கூட la எளிமையான முறையில நபிவர்கள் தன்னுடைய ஆடையை ஆக்கியிருக்கின்றார்கள் பனிரெண்டு ஒத்துக்கள் போடப்பட்டிருக்க கூடிய ஜு உடுத்துக் கொண்டு தான் பிரசங்கம் செய்வாங்க அலிவதி அல்லா ஓன் பஜாரல தன்னுடைய ஒரு வாழ தலையில வைத்துக் கொண்டு கேட்கிறாங்க மயேஷ்டரி ஒரு சாரத்தை வாங்கித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலான பெரியார்களே அதை பின்னால எவ்வளவு வருஷத்துடைய பதிவு செய்யல்வத்தை பெருமை அகம்பாதம் வரல அவர்கள வருஷத்திற்கு நாற்பதாயிரம் கிரகம் ஜக்கா தென்றால் அவர்களுடைய மொத்த சொத்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கிரகம் அந்த பணக்காரர் பின்னால் ஆனால் உருக்கிற வெறும் நாலு கிரகம் பொறுமதியானது ஒரு கையால தன்னுடைய மறைபடத்தை மறைச்சு கொண்டே இருப்பாங்க ஏன் காற்றுல அந்த ஆடை அங்குமிங்கும் சென்று மறைபடம் வெளிப்பட்டு விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுல எழுபது எதற்கும் மேற்பட்ட அந்த திண்ணை தோழர்கள் தெரிந்தது ஒரே ஒரு ஆடை என்று பார்க்கலாம் நம்மளத்தில் ஒரு வகையான அதற்கு ஒரு வகையான ஆடு பெரிய ஹோட்டல் திருமணம் அதற்கு இன்னும் ஒரு வகையான திருமணம் ஒன்று வந்துட்டா பெருமையா சொல்றது சிங்கப்பூர் போறோம் என்ன செஞ்சிட்டாங்க ஆடம்பரத்துக்கு பழகிவிட்டார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே உணவிலேயும் ஆடம்பரம் உடையிலேயும் ஆடம்பரம் அதே மாதிரி நாம் பார்க்கலாம் நாம் வீடு கட்டுவதிலேயும் ஆடம்பரம் வந்துருச்சு ஒரு வீடு சேவை மனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு குழியிலிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வீடு சேவை ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் வீடு வருஷ கணக்கில் கட்டுறாங்க ஆனா அந்த வீட்டுடைய வீரமான முடிவது இல்ல முதலாவது கட்டுறாங்க வீட்டுடைய மனைவி சொல்றான் இந்த இடத்துக்கு இந்த ரூம் பொருத்தம் இல்ல அதை உடனடியா உடைக்கிறது இந்த இடத்திற்கு டைனிங் ஹால் வரக்கூடாது அதை உடனடியா உடைக்கிறது இந்த டிசைன் இல்ல முன்பகுதியை வேறொரு மொடல கட்டணும் அதை உடைக்கிறது நாம் கோடி அவனுடையிலையும்விடுவான் சொன்னார்கள் அதே நிலைமை தான் ஆகிவிட்டது அதற்கு டிசைன் பண்ணுவது அதற்கு பிளேன் பாட் பண்ணுவது ஆடம்பரம் செய்தாலும் சரி அதனால் பழக்க செய்வான் கட்டிடத்தில் செலவழிப்பதை தவிர செலவழிப்பதை தவிர பலி எந்த ஹைரும் கிடையாது எந்த பழக்கத்தையும் கிடையாது அது வீண் விரையும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றனர் வேளான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் கணேஷ் அவர்களே செய்வது நபியுடைய மஹ்பத் இருக்குது நபியுடைய நேசம் இருக்குது நபியுடைய விருப்பம் இருக்குது நபியுடைய அங்கு இருக்குது கொள்கை வரக்கூடிய சொல்ல மாதிரி சொல்லணும் நபி அவங்க அஜி செய்த மாதிரி செய்யணும் வணக்கங்கள் வரக்கூடிய வேலையில் அது நபி செய்த மாதிரி செய்வது வீடு கட்டுவது நபியுடைய வீட்டுடைய அடிப்படையிலே இல்ல திருமணம் முடிப்பது நபி முடித்த மாதிரி இல்ல குழந்தைகளை படிக்க வைப்பது அந்த அவர்களுடைய குழந்தைகளை வைத்த மாதிரி அல்ல நபியும் வீட்டுடைய நீளமும் அகலமும் கூட சில வேலைகளில் இதைவிட பெருசாக இருக்கும் நபி இருப்பாங்க அவர்களுடைய அதர தாய்ஷா காலை தூக்கி கொள்வாங்க நபி சகிதா செய்வாங்க மீண்டும் நிலைக்கு வந்ததற்கு பின்னால அதர தாய் எல்லா காலை விரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நபியுடைய வீடு எளிமையான வீடு மேலான பெரிய கனவான்களே சகோகே ஆட்சி காலத்தில் அதிகாரியாக இருக்கின்றார்கள் சொல்லக்கூடிய ஒரு மாடி வீட்டை கட்டகின்றார் மேலால ஒரு அதாவது இரண்டாவது கேள்விப்பட்டதும் உடனடியாக ஒரு தமிழ் அனுப்புகின்றார் என்னுடைய செய்தி வீட்டை உடைத்து தள்ளிவிடுங்கள் அல்லா மீது நம்பிக்கை கட்டியதற்காக தன்னுடைய அதிகாரிக்கு லெட்டர் எழுதி அதை உடைக்கமைத்தார்கள் என்றால் ஏன் நபி அவர்களுக்கு விருப்பம் இல்லை பெரிய குடும்பம் வீட்டை கட்டிவிடலாம் ஆனால் ஆடம்பரத்திற்காக பெருமைக்காக போட்டி போட்டுக் தன்னுடைய பழங்களை வாரி அந்த கல்லிலையும் மண்ணிலையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவைகள் எல்லாம் கூறுகின்றான் மத்தியில இவர்கள் ஆசிபடுவார்கள் என்று அல்லா குரான் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கணேஷ் அதனால வீடு கற்றுவதும் இன்று மலையைப் போன்று ஆசிபட்டது ஏன் அதில் அந்நியவர்களை பின்பற்றியதன் காரணமாக நான்காவது தேவை ஒருவருடைய ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அந்த நாம் பார்க்கலாம் இருக்கிறது முதலாவது அந்த வாங்கினேன் என்ற வெறும் பேருக்கீர்ப்புகளுக்காக மேலான புகழு செலவழிப்பது அவைகள் அதே மாதிரி திருமணமும் அதிகமான பெண்களை தொற்று கேட்கக்கூடிய தந்தைமார்கள் கையை வைத்து தன்னுடைய அளவுக்கு யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் தவறிப்படுகின்றார்கள் ஏன் திருமணத்தை மன மாதிரி நினைச்சிட்டாங்க வருல் புக் பல மாதங்களுக்கு போவாங்க திருமணத்துடைய பேச்சுவார்த்தைக்கு முன்னால அல்லது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் சொல்லி நிச்சயம் உள்ளதல்ல எத்தனையோ விருந்து எத்தனையோ செலவு மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே பின்னால திருமணத்திற்கு பின்னாலும் பலவிதமான பலவிதமான திருமணத்தில் ஒன்று மகர் கொடுத்தது இரண்டாவது அவருடைய மகர் கொடுப்பது சர்வசாதாரணமாக வைத்துக் கொண்டு அதற்கு முன்னால் எத்தனையோ அதற்கு பின்னால எத்தனையோ நம்ம அவர்கள் பழக்கிவிட்டார்கள் பொன் உடுப்பாற்றது சொல்லி வீடியோ காரன் சொல்லி கேமரா சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ அலாச்சாரங்கள் எத்தனையோ அண்டியவர்களுடைய கலாச்சாரங்கள் நம்முடைய திருமணங்கள் வந்து விட்டது அதனால தான் திருமணத்தில் பறக்கத்தில் நடந்து மூணு மாதம் கூட களியல்ல அந்த முடிஞ்சிருக்கு ஏன் அதை பார்த்து அல்லாவால் பொறுக்க முடியல அதைவாலை படிக்க முடியலாம் அதிகமான திருமணங்கள் நான்கு சில மாதங்களிலேயே அது தலாக்கில அது டிவோஸ்ல அது பசுகளை போய் முடிவதற்குரிய காரணம் என்ன அந்த திருமணத்தில் ஆடம்பரங்கள் அநியாயங்கள் பாதங்கள் நிகைப்பதனால அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டு அந்த தம்பதிகளுடைய